நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பயணம் பண்ணும்போது அவங்களுடைய சுமைகள் எல்லாம் ஒரு கழுதையில தூக்கி வச்சு அந்த கழுதையும் நடத்தி கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டு இருக்கும் போது போல ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க அவங்க அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா கழுத போகுது அந்த கழுத சும்மா தானே போகுது தான் இருக்கு அந்த கழுதையில யாராவது ஒருத்தர் ஏறி உட்காந்து போகலாம் இல்லையா அந்த கழுதையை நடக்க விட்டு இவங்களும் நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டாங்க அவங்க சொல்றது நியாயம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் நடந்து போகணும் யாராவது ஒருத்தர் கழுத மேல உக்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொன்னாரு மகனே நீ இந்த கழுத மேல உட்காந்து வா நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சொன்னா, அப்பா இல்ல நீங்க உட்காந்து வாங்க நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி அந்த அப்பா கழுத மேல ஏறிக்கிட்டாரு போயிட்டே இருந்தாங்க போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இது அநியாயமா இருக்கு சின்ன பையனை நடக்க விட்டு நீங்க சொகுசா கழுத மேல உட்காந்து போறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேக்கவும் அந்த அப்பா நினைச்சாரு ஆமா இவங்க சொல்றது சரிதான் நம்ம பையனை நடக்க விட்டு நாம கழுத மேல சொகுசா உட்காந்து போறது தப்புதான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கழுதையில இருந்து இறங்கிட்டு தன்னுடைய மகனை அந்த கழுத மேல ஏத்தி விட்டு அவரு கழுத கூட நடக்க ஆரம்பிச்சாரு கொஞ்சம் போனதும் எதிர்த்த போல ஒரு பெரியவர் வந்தாரு அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா இது என்ன மரியாதை கெட்டத்தனமா இருக்கு ஒரு சின்ன பையன் அவன் வந்து கழுத மேல உட்காந்து போயிட்டு இருக்கான் அவனுடைய அப்பா பெரியவரு நடந்து வர்றாரு இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதையே தெரியல நாங்கெல்லாம் அந்த காலத்துல இப்படியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அந்த பையன் நினைச்சான் இவரு சொல்றது சரிதான் நம்ம அப்பாவை நடக்க விட்டு நாம கழுதை மேல சொகுசா உட்காந்து போகக்கூடாது நம்மளை விட ரொம்ப பெரியவரான நம்மளுடைய அப்பாவை தான் கழுதையில உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் நீங்க உக்காருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்னாரு இல்லப்பா நான் உக்காந்தா அதுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க அதனால நாம ரெண்டு பேருமே கழுதையில உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையில அப்பா மகன் ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு ஒயிருள்ள ஜீவன் தானே அதுக்கு உடம்பு வலிக்கும்ல அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து கழுதையில உட்காந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அப்பாவும் மகனும் இருந்து கீழே இறங்கிட்டாங்க இறங்கிட்டு இது என்ன வம்பா இருக்கு எப்படி செஞ்சாலும் கழுதையை நடக்க விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் நாம முட்டாளன்னு சொன்னாங்க யாராவது ஒருத்தர் கழுத மேல உட்காந்து போகலாமேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்பா உட்காந்தப்போ மகனை நடக்க விட்டு கூட்டிட்டு போறாருன்னு குறை சொன்னாங்க மகன் உட்காந்து போனப்போ அப்பாவை நடக்க விட்டு கூட்டிட்டு போறான்னு குறை சொன்னாங்க சரிதான் ரெண்டு பேருமே சேர்ந்து கழுதையில உட்காந்து போகலான்னு போனா கழுத மேல கொஞ்சம் கூட கருணையும் இந்த கழுதை கழுதையை நாம சுமந்துட்டு போனா என்ன அப்படின்னு அந்த அப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை தூக்கி தன்னுடைய தோல்பட்டையில வச்சு சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ரெண்டு பேரும் எதிர்த்தாப்புல வந்தாங்க அவங்க என்ன பேசினாங்கன்னா இந்த ஆளுங்களுக்கு என்ன பைத்தியமா எந்த ஊர்லயாவது கழுதையாது சுமந்துட்டு போவாங்களா கழுத தான் பொதியையும் சுமக்கும் நம்மளையும் சுமக்கும் அது கூட தெரியாம கழுதையை தூக்கி சுமந்துக்கிட்டு போறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு போனாங்க அந்த அப்பா அந்த கழுதைய இறக்கி விட்டாரு அந்த அப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில உட்காந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா விழாவாரியா யோசிச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த உலகம் நாம எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் ஒரு செயலை செஞ்சா கூட அதையும் இருக்கதான் முதல்ல கழுதையை நடக்க விட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம் அதையும் குறை சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்பா ஏறி உக்காந்து போனப்பையும் குறை சொன்னாங்க பையன் தனியா ஏறி உக்காந்து போனப்பையும் குறை சொன்னாங்க மறுபடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி உக்காந்து போகும்போது ரொம்பவே குறை சொன்னாங்க எப்படி பார்த்தாலும் நாம எது பண்ணாலும் தான் இருக்காங்க நமக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது மற்றபடி நமக்கு சரியின் படுறதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கறத அந்த அப்பா பையன் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த பையன் கொஞ்ச நேரம் கழுதையில வந்தான் கொஞ்ச ஓய்வு எடுத்த பிறகு மறுபடியும் அப்பா அந்த கழுதையில உட்காந்து வந்தாரு இப்படி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க சரி நேயர்களே